நட்டின அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூருல இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் ஆறு ஒரு தீவு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச தினம்தான் இன்னைக்கு எந்த நாடு யாருகிட்ட இருந்து அந்த தீவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இதையெல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் மேற்கிந்திய தீவு கூட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய தீவு தீவுக்கா இந்த தீவு கொலம்பஸ் கண்டுபிடிச்ச கொஞ்ச வருஷங்கள்லயே ஸ்பெயின் நாடு இந்த தீவை ஆக்கிரமிச்சு அதுல இருந்த மக்களை அதாவது ஜமேக்காவோட பழங்குடியின மக்களை வச்சு அந்த தீவுல கரும்பு விவசாயம் வாழைப்பழம் அப்புறம் அண்ணாசி பழம் விவசாயம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க பழங்குடியின மக்கள் வெளிநாட்டு ஆட்களோட பழக ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க இதனால ஸ்பெயின் அரசாங்கம் ஆப்பிரிக்க நாட்டு அடிமைகளை ஜமேகா தீவுல கொண்டு வந்து அவங்கள வச்சு விவசாயத்தை கண்டினியூ பண்ணாங்க இந்த சமயத்துல பிரிட்டன் அரசாங்கமும் கடல் வழியா வந்து அமர்த்தினாங்க நார்த் அமெரிக்கா அப்புறம் சவுத் அமெரிக்காவுக்கு கிழக்கு பக்கமா அமைஞ்சிருக்கிற ஜமய்கா தீவு அதிகம் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் தொகை கொண்ட தீவு அதே போல அந்த தீவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்திய வம்சாவளிய சேர்ந்தவங்க அதிகம் அடுத்ததா ஆப்பிரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் இருப்பாங்க பிரிட்டன் நாட்டோட ஆதிக்கத்துல இருந்தும் ஆக்கிரமிப்புல இருந்தும் அடிமை வாழ்க்கையில இருந்தும் ஜா தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச தினம்தான் ஆகஸ்ட் ஆறு ஜமகா நாட்டோட சுதந்திர தினத்தை சிறப்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷமே ஜமகா அஞ்சல் துறை நாலு அஞ்சல் தலைகளை வெளியிட்டு அவங்களோட சுதந்திர தினத்தை கொண்டாடின இந்த அஞ்சல் தலைகளை இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் மியூசிக்கல் experiments அதாவது இசை கருவிகள் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்புலையும் பனானா அதாவது வாழைப்பழம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் பைனாப்பிள் அதாவது அண்ணாசி பழம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் சுகர் அதாவது கரும்பு அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் அரசாங்க கட்டிடங்கள் அதாவது கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஹெட் கீர்ஸ் அதாவது தலை முண்டாசு அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புல நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தொலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்